धर्मस्य யுஞ்சோதன पुरुषः पुरुषः पुरुषः ம்மாாசா உ விவஹாரங்கிறது முதல்ல பார்த்தத பாத்துட்டே இருந்ததுனால இன்னொரு விஷயம் புரிஞ்சுது அதாவது நான் சொன்ன அர்த்தங்கள்னா எதுவுமே வித்தியாசம் கிடையாது ஆனா இன்னொரு இன்னொரு விளக்கம் என்னன்னா கர்ம காண்டத்துக்கு வேதாந்த ஜான அவசியம் கர்மகாண்ட வேதாந்தம் இருந்ததுன்னு சொன்ன அது கர்மகாண்டத்துக்கு விரோதம் கர்மகாண்டத்தை அனுஷ்டிக்கிறது வேதாந்தத்தில் சொல்லப்பட்டிருக்கிற பிரம்மஜானம் அவசியம் இல்லை அப்படிப்பட்ட பிரம்மஜானம் இருந்ததுன்னா அது கர்மகாண்டத்துக்கு கஷ்டம் அனுபயோகாது அதிகார விரோதாச்சார் கர்மகாண்டத்துக்கு என்ன தேவைப்படுறது கர்த்தத்வா தேவைப்படுது வேதாந்த என்ன உபதேசம் பண்றது அக்த உபதேசம் பண்றதுக்கு அர்த்தபி புத்திபூர்வகாரி ஞாபக நான் என்ன டாமி பேசுறேன்னு எதபி புத்தி பூர்வகாரி ந அபிஜித் ஆத்மனோகே த அவன் வந்து பலலோகம் அசம்சாரிய ஆத்ம தவம் வேதாந்த பரலோகம் அத்தீதம் அபேதிராதிமதம் அதிகாரேனா கர்மகாண்ட அதிகாரே சொன்னது நான் திரும்பவும் அதிகாரே அனுபயோகா இந்த ஜானம் அங்க உபயோகப்படாது அகம்பிரஸ்மிண்ட அனுஷ்டிக்கிறதுக்கு உபயோகப்படாது அது மாத்தமில்ல அதிகார விரோத கர்மகாண்டத்துக்கு அதிகாரி யாரு கர்த்த புத்தி உடைய இங்க யாரு அதிகாரி அகர்திருத்த புத்தி அதனால அவித்தியாவத் விஷயானிய சாஸ்திரானி அப்படின்னு சொன்ன கர்மகாண்ட சாஸ்திரத்தை விஷயம் சொல்லும் இது வித்தியை கொடுக்கறதுனால ஞான காண்டத்தை வந்து அவித்யாவத் விஷயம்னு சொல்றதில்ல இன்னும் ஒரு படி மேல போனா இதுவும் அவித்யாவத் விஷயம் சொல்லு முதல்ல அவித்வத் விஷயம் தான் கர்மகாண்டம் என்ன வித்வத் விஷயம் ஞான காண்டம்னு சொல்லலாம் வித்வத் விஷயமும் அவித்யாவத் விஷயம்னு சொல்ல முடியும் ரெண்டு விதமாகவும் இந்த அர்த்தம் கொடுக்கிறது அதான் விஷயம் வித்வத் விஷயம்னு சொல்ற போது என்ன அர்த்தம் ஆபாத ஞானத்தை உடையவனுக்கு விஷயம் இது என்ன அவித்வத் விஷயம்னா என்ன அர்த்தம் ஆபாத ஞானம் இருக்கு அடையணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆபாத ஞானம் சொல்ல மாட்டோம் அவனுக்கு தெரிஞ்சிருக்கு அதனால நான் அந்த சாஸ்திரத்தை படிக்கிறேன் போறான் கர்ம காண்டத்தை அவித்யாவத் விஷயம் சொல்லி ஞான காண்டத்தை வந்து அவித்யாவத் விஷயம்னு சொல்லாம இருக்கிறது ஒரு பட்சம் கர்மகாண்ட தேவையில்லை அது சம்பந்தம் அதுக்கு இது உபயோகப்படாது அதுக்கு அதிகாரி வேற இதுக்கு அதிகாரி வேற அதிகாரம் அதுக்கு அதிகாரி கர்த்தா இதுக்கு அதிகாரி அகர்த்தங்கிற அகரத்தாங்கிற ஞ கூட அர்த்தம் பண்ண முடியும் தெளிவா புரியும் என்னன்னு கேட்டா சங்கராச்சாரிய சொன்ன அசசப்தத்துக்கு ஆனந்தலியார்த்தம் எடுத்துக்கணும் ஆரம்பார்த்தம் எடுத்துக்க கூடாது மங்களார்த்தம் எடுத்துக்கூடாது மங்களார்த்தம் அதுலேயே வந்துடுறது அதுலேயே சேர்ந்து அது மாத்திரம் இல்ல இதுக்கு முன்னால சொன்னதுக்கு அடுத்ததுன்னு சொல்ல வேண்டியது இல்லை அப்படி சொல்றதுலேயும் அனந்தரம்ங்கிற அர்த்தம் அடங்கிருக்கு அனந்தரம் சொல்றது உத்தமையே தவிர பூர்வ பிரகிருத அபேட்சான்னு சொல்லக்கூடாது பூர்வ பிரகிருத அபேஷான்னு சொன்னாலே ஆனந்தரியம்ங்கிற அர்த்தம் அது கூட அடங்கியிருக்கு ஆனா ஆனந்தரியம்னு சொல்ற பொழுது பூர்வ பிரகிருத அபேஷா இருக்க வேண்டிய அவசியம் இது இல்ல பூர்வ பிரகிருத அபேட்சான்னு சொன்னா அதுல ஆனந்தரிய அர்த்தம் அடங்கிருக்கு பூர்வ பிரகிரு அபேட்சைக்குள்ள ஆனந்தரியார்த்தம் அடங்கியிருக்கு ஆனந்தரியார்த்தத்துல பூர்வ பிரகிரு அபேட்ச அடங்கும் கிடையாது எத்தனை எத்தனை பூர்வாபேட்சம் யம் அந்த சொன்னது இப்ப வேற டாபிக் ஆரம்பிக்கிறது அதை ஒட்டிய மற்றொரு விஷயம் அப்படின்னு சொல்ல அதை இல்லைங்க அதையொட்டிய மற்றொரு விஷயம்னா எதையொட்டியு கேள்வி வரும் எதையொட்டியும் ஒன்னதையும் சொல்ல வேண்டியது இல்லையா ஆரம்பார்த்தா ந மங்களார்த்தா ந பூர்வ பிரகிரு அபேக்ஷார்த்தா அப்புறம் எதுக்கு அர்த்தம் நான் சொல்றேன் எதுக்கு பிறகு சொல்றேன் அதனால ஆனந்தரியார்த்த யுஷ்மாபிகி அஸ்மாபிகி கிரகிதவிய அதைத்தான் நாம எடுத்துக்கோ அப்புறம் வந்து சரி ஆனந்தரியார்த்தம் எடுத்துட்டோம் வேதாத்தியம் தர்ம விசாரத்துக்கும் பிரம்ம விசாரத்துக்கும் பொதுவான வேதாத்திய அனந்தரம் எடுத்துக்க கூடாது ஆனந்தரியம் எடுத்துக்கொண்டாலும் வேதாத்தியன அனந்தரம் பொருந்தல் அதனால சரி கர்ம அவனந்த வச்சுக்கலாமே அப்படின்னு சொன்ன இல்ல இல்ல கர்ம அவபோத ஆனந்தரியும் கிடையாது ஆனந்தமும் இல்ல முதல்ல அப்படி அர்த்தம் கிடையாதுன்னாலே நிறைய பேருக்கு வேதாந்தத்துல வந்து ருச்சி ஏற்படுகிறது அப்படி அர்த்தம் சொல்லக்கூடாது அது மாத்திரம் இல்ல வேதாத்தியனம் வேத அத்தியனம் பண்ண பிறகு கர்மாவை கிராமித்தேதம் படித்த பிறகு கர்மாவை அனுஷ்டானம் பண்ணிட்டு தான் நீ வந்து சன்னியாசம் வாங்கிட்டு வேதாந்தத்துக்கு வரணும்னு கிடையாது வேதத்தை அத்தியனம் பண்ணின உடனேயே வேதாந்தமும் கேட்டு விடப்படுறதுனால ஏதோ பூர்வ புண்ணிய வசத்தினால ஒருத்தனுக்கு வந்து எனக்கு தர்ம காண்டம் வேண்டாம் நான் சன்னியாசியா போறேன் அப்படின்னு சொன்னா அதுக்கு இடம் கொடுத்தே ஆகணும் அந்த அப்படி கொண்டு வர்ற சங்கராஜன் அதுல கர்ம அவத ஆனந்தரியம் அது எடுத்துக்க முடியாது அது கர்ம அவபோத ஆனந்தரியம்னு சொல்ற பொழுது சில கேள்விகளா வருது அது கிரமம் இல்லையா அப்பன்னா அப்பன்னா ஒரு கிரமம் வேண்டாமா வேதம் படிச்சுட்டு தர்மத்தை அனுஷிச்சுட்டோ அப்புறம் வர வேண்டாமா கிரமஹா அப்படியே கர்மகாண்டி பண்ணின கர்மத்தை புரிஞ்சின்ற அனுஷித்ததுக்கு பிறகுங்கிறது கிடையாது கிரமம் கிடையாது அங்க அங்கீபாவம் கிடையாது சேஷத்துவம் கிடையாது அப்புறம் என்னன்னா அது மாத்திரம் இல்ல இருக்கிறது பலம் இருக்கு தர்ம ஜிசா ஜி பலம் தர்ம பிரம்ம ஜிசையோ இருக்கு அது பலம் இருக்கு பலம் வேறு வேறாக இருப்பதால் அதற்கு பிறகுதான் இதற்கு வர வேண்டும் என்பது பொருந்த அதான் கடைசியில நம்ம ஒரு லட்சம் எதுக்குறதே நிரூபிக்க வேண்டியது எதுக்கு பிறகு நிரூபிக்க வேண்டிய நிரூபிக்கும் பொழுது பலமும் வேற வேறையா இருக்கிறதுனால அதை செஞ்சிட்ட பிறகு எதுக்குன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அப்புறம் அது மாத்திரம் இல்ல தர்ம ஞானம் அபியுதய பலம் தச்ச அனுஷ்டானாபேட்சம் न ியமோஜி நானே அதிஷவியாஸ்தான் நித்யூத நான் படிப்பேன் நித்யபூதத்வா நான் படிக்கணும் ஜிஜாசியம் நித்யூதம் அறியப்பட வேண்டிய பிரம்மோயனில் அது எப்படி நித்யபூதம் நித்தியசித்தம் நித்தியசித்த புருஷ வியாபார தந்திரம் பகுதி சோதனா பிரவருத்தி பேதாச்சோ பிரவருத்தி இருக்கு அதுல சோதனா பிரவருத்தி இல்ல இல்ல சோதனா பிரவர்த்தி பேதாங்கிறது உபதேசிக்கிற விஷயத்துல ரெண்டுக்கும் இருக்குங்க சோதனா பிரவருத்தி அவங்க அவங்க ஸ்பெயில் அவங்க அவங்களுடைய ஒரு செயலினரு சோதனா பிரவருத்தி யாஹி சோதனா தர்மசம் சாஸ்வ விஷய நியுஞ்சானே புருஷம் அவபோதயத்தி அதாவது, दर्मस्य लक्षणम् या चोदना वर्त्तते, सा, सो विषये, सो विषये न नत्वं, धर्म विषये, नियुम् जानहा येव, पुरुषम अवबोधेती, அதாவது, आवरा बंदु, इद चैयन सोटु, अद चैयन सोटु, இங்க வந்து என்ன பண்றதுன்னா இத தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்ல இங்க தெரிவிக்கிறது அது மாத்திரம் இல்ல அறிய வேண்டும் விதிக்கிறது கிடையாது இதெல்லாம் விதி வாக்கியம் வந்து விதி பரிசங்கியா விதி என்னது நியம விதி பாக்சிக்கு அபூர்வ விதி நியம விதி பரிசங்கியா விதினு இருக்கு பின்னாடி யா விதின்னு சொல்லணும் அபூர்வ விதிசங்கமானது எதை அது தன் விஷயத்துல வந்து அதாவது அவனை செயல்படுத்தும் வகையில்தான் உபதேசிக்கிறது புருஷம் அமபோதையு அவபோதை புருஷம் நெஞ்சானஹா ஏவ அவபோதை செயல்படுமாறுதான் உபதேசிக்கிறது உபதேசிக்கிறது பிரம்மோபதேசமோ எனில் அவனுக்கு வந்து புரிய வைக்கிறதோடு சரி அவபோதைய தேவ கேவலம் என்னன்னா அந்த இந்திரியமும் விஷயமும் சம்பந்தப்படும் இவனோட மனசும் அந்த சாஸ்திரத்தோட விஷயமும் சம்மந்தப்படணும் அவ்வளவுதான் என்னை அறிந்து கொள்ளு பிரம்மவும் சொல்ல போறது இல்ல இவனும் அறியறேன்னு நினைக்க போறது புஸ்தகத்தை என்னை அறிந்து கொள்வாயாக புத்தகம் சொல்ல போறது நான் கண்ண திருப்பறேன் புஸ்தகத்தை பார்க்கிறேன் அவ்வளவு அதுவே போகையினால வந்து அறிவாயாக அப்படின்னு விதிக்க வேண்டிய அவசியம் கிடையாது அஜன்யத் அவபோதைய அவபோதேனு இதை தெரிந்துகொள் என்று கட்டளையிடுவதில்லை காட்டுகிறது தெரிந்து கொண்டு வேதாந்தம் கட்டளை இடது பிரம்மம் வந்து வேதாந்தத்தை படிக்கணும் என்ன சொல்றது நீ பிரம்ம தெரிந்து கொண்டே கட்டளை பிரம்ம கட்டுவிட்டு ஆனா வந்து பிராமணனா இருந்தாலும் இருந்தாலும் என்ன சொல்றது நீ வந்து சோமயாகம் செய்தே ஆக வேண்டும் நீ வாஜப்பே யாகம் செய்தே ஆக வேண்டும் நீ அஸ்வமேதையாக செய்தே ஆக வேண்டும் இது உன்னுடைய கடமை அப்படின்னு சொல்றது இங்க அப்படி ஒண்ணு சொல்றது நீ என்னை தெரிந்து கொண்டே ஆக வேண்டும் அப்படின்னு அதுதான் சொல்றம் அவபோதை அவபோதைய அவபோதையத்தேவ கேவலம் அவபோத கேவலங்க தவிர நமக்கு ஒரு புதுசாக இருந்தா சொல்லுமாருக்கா கமா சொல்லுறதுல அவபோத சோதனா பிரம்மசூத்திரம் வந்து வெறும் சின்ன புத்தகம் இருக்கு வெறும் இது உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம் ரத்ன பிரபாவோட வச்சிருக்கிறது காரணம் தனியா வச்சு அது மாத்திரம் தான் கண்ணீட்டுட்டா இருக்கு போட்டு புத்தகம் இங்க இருந்த கஷ்டமா இருக்கு அவங்க கிட்ட நான் தெரியும் மறந்துட்டேன் இது நிகஞ்சான புருஷம் அவபோதைய அவனுக்கு அதை அறிவிப்பதோடு மட்டுமல்லாமல் இதை அறிந்துகள் அறிந்து கொள் சொர்க்காக தர்மத்தை செய்வது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விதி கிடையாது அது மாத்திரம் நீ பிரம்மனு தெரிஞ்சுக்கணுங்கிறது கிடையாது நான் வந்து என் மனச சாஸ்திரத்துக்குள்ள படுத்துறேன் சாஸ்திரம் என்ன சொல்றதுன்னா தர ஆத்மா அப்படி அன்யோந்தர ஆத்மா அன்னை ஆத்மா யோ வேத நிகிதம் குகாயம் பிரதிஷ்டா என்ன என்னத்தை அறிவி அறிந்து கொள்வாயாக என்ன இருக்கு எனக்கு தெரிஞ்சு போயிடு தெரிஞ்சு போயிடுச்சு எனக்கு தெரிஞ்சு நான் என்னன்னு பார்த்தேன் தெரிவிக்கர்ணகாண்ட பயன்படுத்த போது எனக்கு விஷயம் தெரிஞ்சு போச்சு அது ஒண்ணும் தெரிவிக்கிற எனக்கு தெரிஞ்சு போச்சு சொல்லணும் அப்படிதான் சொல்லுவாங்க எத புருஷ வியாபார தாந்திரம் பண்றதோ அதை அறிவித்து செயல்படுத்துகிறது ஏதோ புருஷ வியாபார தந்திரம் பண்ணலையோ வஸ்து தந்திரமோ அது தானாமே தெரிஞ்சு அவபோதைங்கிறது புரிஞ்சுக்கணும் அவபோதத்துல கூட ஞானத்துல கூட அது வந்து விதியாக அறுதில்லை அறிந்து கொள்வாயாக அப்படின்னு கூட சொல்றது நாம அறியும் நான் வந்து அதுல சொன்னாங்கன்னு நான் அறியறேன் விட சாஸ்திரம் வந்து நீ தெரிந்தே ஆகணும்னு கட்டளை இடுங்க என்ன சொல்லிருக்கு அக்ஷ அர்த்த சன்னிக்கருஷே அக்ஷன இந்திரியங்கள் அர்த்தம் நஷயங்கள் சன்னிக்கரிஷேனா சம்பந்தத்துல அவபோதே ியங்கள் விஷயத்தோடு தொடர்பு கொள்ளும் பொழுது எப்படி பொருளானது விளங்குகின்றதோ அது போல நியாயம் வைத்தவியம் எதனம் பிரம்மஜிஜாசா உபதிஷத்தை ே தேஷித்த தஸ்மா அவனந்த கர்ம அவ அல்ல விளக்கர்மத்துக்கு பிறகு இல்லேன்னு சொல்றதுக்கு விளக்கம் தான் இது ஏனென்றால் கிரமம் சொல்லப்படவில்லை அங்க அங்கீபாவம் சொல்லப்படவில்லை பலன் வேறு வேறாக இருக்கிறது அது தூண்டி செயல்படுவது இது தூண்டாமல் அறிவிப்பது என்கின்ற வேற்றுமை காணப்படுகிறது எனவே கர்ம அவபோத இல்லை என்று இதோட அதை கனெக்ட் பண்ணி ஆனந்தரியத்துக்கு இப்படித்தான் சரியா ஆனந்தரியும் நீங்க தான் ஒரு அர்த்தம் சொல்லுங்க வேற சொல்லியாச்சே என்ன உச்சியே साधन साधन शक्यते அப்பூர் பண்ணபூரா ja. என்னது ஆச்சாரியான பண்றதுனால தெரியுதே தவிர எங்கயாவது இருக்கு சாந்தோ தாந்தோ பரதி சுஷ்ரத்தா அப்படின்னு சொல்லி குருகாரணிக வாக்கியங்கள் ஆனா அதுக்கு பேர் கொடுத்து சாதன சதுர்டய சம்பத்தின்னு பேர் கொடுத்து அதெல்லாம் இப்படி பிரிச்சு இப்படின்னா சொல்றதெல்லாம் சூத்திரபாஷ்யம் ஸ்மிருதி கிரந்தங்கள் ஆச்சாரியனுடைய வியாக்கியான பகவத்கீதையில் எங்கேயா இருக்கா உபரிஷத்துல எங்கேயா இருக்கா சாதன சிருஷ்ட சம்பத்தின்னு ஒரு இடத்துலயா பார்வோ கிடைக்காது ஆச்சாரியர்கள்லாம் வந்து பின்னாடி வந்த ஆச்சாரியர்கள் அதை வந்து ஒழுங்கு பண்ணி அத நிர்ணயம் எல்லாம் பண்ணி சொல்லியிருக்காங்க அதுக்கெல்லாம் வந்து சும்மா சொல்லல எல்லாம் பிராமணிகமா சொல்லியிருக்காங்க शमान साधना ஆஹ விவேகளுக்கு தெரிஞ்சதான் இஹாபுத்தார்த்தோராமேட் இது இருந்தாத்தான் ஜானம் வரும் வராதுமாதீட்டினிக்ஷா ஸ்ரத்தா சமாதானம் நாலுதான் சேர்த்துக்கணும் அப்புறம் சமாதானாதின்னு போட்டு அப்புறம் இன்னொரு அந்த அக்கம் விடுக்கணும் அப்புறம் உடனே அப்புறம் அது அந்தந்தான் அழுது சமதமாதி முக்கியம் அது இல்லாம ஞானம் இது கிடைக்காது கிடைக்காது எத்த எதனிசா எதாத்தயனம் எர்ம அவபோத கர்ம அவபோதம் முடியலோ அப்படின்னு சொல்ல முடியாது இங்க வந்து சாதன சதுஷ்டி இருந்தா தான் இருந்தாலும் தகரா அஸ்வமேதையாக அறிஞ்சு பண்ணிட்டார் என்ன அவருக்கு விவேக வைராக்கியமே வரல என்ன சொல்றது இன்னும் நிறைய ஜென்மம் எடுத்து அஸ்வமேதையாகவும் வாஜ்பாயாகவும் பண்ணிட்டு இருந்தது நமக்கே தெரியுது கிடைக்கிறது இந்த ஜென்மா பிராமண ஜென்மா பரமோத்தமன ஜென்மெல்லாம் என்னெல்லாம் சொல்லிந்தா கூட நிறைய பேருக்கு காண மாட்டேங்கிறது சாதனை தர்ஷனே தகராறு மடாதிபதிக்கே தகராறு ஆயிடு சுவாமியாயிடுறாரு சுவாமியாயிடறாரு காஷாயம் போட்டு விடுறாரு எல்லாம் போட்டுறாரு எல்லாம் வந்துடுறது வந்தாச்சு சாதன தர்ச்சன்தான் காணது இந்த பி ஆசு ஆசிரமத்துல அந்த ஆளு வந்து ஒருத்தர் இறந்து போயிட்டாரு மட்டா இருக்கு திட்டி எனக்கு அவன் சொந்தக்காரன்தான் ஒருத்தனை பிடிச்சி அடுத்த மட்டும் அவன் சொன்னா ஆறு மாசம் எனக்கு டைம் என்னன்னு புரியவே இல்லை சொந்த காரணம் அது பல கோடி சொத்து அந்த படத்துக்கு என்னன்னா அது என்னென்ன புரிய மாட்டேங்குது ஏன் எங்க எங்க மாமாவோ அவங்க என்ன என்ன பண்ணாருன்னு எனக்கே தெரியாது அது என்னென்ன ஸ்டடி பண்றது எனக்கு மாசம் மினிமம் சத்சங்கத்துக்கு மூன்று லட்சம் தான் சத்சங்க இன்னestrelna சங்கரஜி எவ்வளவு தணிவா சொல்றாரு சாதாரண ஜனத்தை சம்பந்த இல்லேன்னா என்ன பண்ணுவீங்க யந்தோ நாம் நரஜனமதுர்லபமதம்ஸ்துன் தத விப்ரதா தஸ்மா द्वैधिक தர்மம்க பரதா வித்ரத்த வஸ்மா தரம் தஸ்மா வித்ரத்த வஸ்மா தரம் ஆத்மானாத்ம விவேசக தஸ்மா பூஸ்தம் தத விப்ரதா தஸ்மா द्वैधिक தர்மம்க வரதா வித்வத்வம் அஸ்மாத்தம் வித்வத்துவம்னா என்ன விவேகாதிபத்தம் அதனாலதான் என்ன பண்ண வேண்டியிருக்கு இந்த விஷயத்துல மாத்திரம் பிரம்ம இதுலயே சொல்ல போற அபசூத்ராதிகரே பார்க்க போறோம் அதுவே நம்ம பார்க்க போறோம் நம்மதான் பார்ப்போம் அப்புறம் அபசுந்தராதிகரன் தேவத்தரம் சொல்லி தேவதை தேவகா வேதத்தை தகுதி இருக்கா இப்படி ஏன்னு அவங்க படிக்கூடாண்டா தேவர்களுக்கு என்ன படிச்சா அவன் யாருக்கு ஹோமம் பண்ணுவான் இந்திரா சோஹா நீங்க ஹோமம் பண்ணணும் அவன் இந்திரன் வந்து வேதம் படிக்குமான இந்திரன் வந்து பிரம்மஜானத்துக்கு வேணும் அதிகாரியா இருக்கலாம் கர்மகாண்டத்துக்கு அவன் வேதம் படிக்க வேண்டியது என்னதான் தேவர்களுக்கும் இல்லையா அதிகாரம் எப்படி போயிட்டா பேரு போயிடு தேவதூத்ராதிகரணம் இந்த டாபிக்ல பிரம்மசூத்ரம் மாத்திரம் நல்லா தருவா தெரிஞ்சமான சமாதானம் இங்கதான் இருக்கு அப்புறம் நச்சிகேஷோட ஏதாவது இங்கதான் இருக்கு இங்கதான் தாத்பரியம் இருக்குமிக்யாசாய முன்ப அதற்குலாகவே பிரிக்ஞாசித்தும் ஞாத்தும் பிரம்மத்தை விசாரம் பண்றதுக்கும் தெரிஞ்சுக்கிறதுக்கும் முடியும் ந விபரியம் यदि सागरज दृष्टये संपत्ति न भवति तत्रैव धर्मजिज्ञासायाः अनन्तरं ब्रह्मजिज्ञासा कर्तव्यः केषाञ्च जिनानां केषाञ्च जिनानां धर्मानुष्ठानाद् प्रागेव प्रागेव सागरज दृष्टये संपत्तिः उत्पद्यते इति उच्यते चिरवेरके பூர்வா ஹிரியத்தை ஹியசோபி சிஞ்லாம் ஜிஜாசர்த்தி அதிவர முக்கிய பிரச்சனை பற்றி சொல்லும் பொழுது கிருஷ்ணன் வந்து சொல்ற வந்து அந்த இவன் வீட்டில பிறக்கிறான் நல்ல தர்மானுஷ்டாவா இருக்கிற பணக்காரன் வீட்டில பிறகுறான் இல்லாட்டி ஜானியா இருந்தவன் வீட்டை பிறக்கிறான் அப்படி பறந்ததுக்கு பிறகு அவனுக்கு போன ஜென்மாவோட வாசனையினால இழுக்கப்படுறான் பூர்வாபியாசைவ கிரியதே ஹவசோபி சகா ஆனா அதுல இழுக்கப்படுகிறான் இழுத்து போறது அந்த புண்ணியவனுக்கு ஜிஜ்யாசு அப்படி யோக பிரம்மா அதிவர்த்தே ஜிங்க யோகாசும அதிவர்த்தே சப்த பிரம்மன கர்மகாண்டத்தை கடந்து போரான பிரம்ம அதிவர்த்தே இருக்கும் அதனால அப்படியும் சில பேர் இருக்காங்கப்பா நீ வந்து எல்லாரும் வேதாத்தியம் வேதாத்தியம் தூ சமான ஒரு விஷயம் புரியுது வேதாத்தியம் எல்லாரும் வேதாத்தியன அனந்தரம் பிரம்ம விசார கர்த்தவியாங்கிறது சங்கராச்சாரியோட கருத்துல இருக்குங்கிறது மறுக்க முடியாது ஆனந்தரயம் தூ சமானம் சொல்லி சுவாத்திய ஆனந்தரயம் தூ இது வந்து தெரியல முன்னேடி முக்கியத்துல அதிகாரி கர்மா அவன்தோனோ என்ன முன்ப அதுக்கு மேலையே பண்ணலாம் தமிழ் என்ன போட்டு இருக்குறதுக்கு என்ன சொல்றாங்க பிரம்மதி பண்றதுக்கு முன்னமேயே என்ன பிரம்ம விசாரம் பண்ணினத்துக்கு பிறகும் கூட அப்படி அச்சம் அப்ப என்ன பிரம்ம ஜிக்யாசா பண்றதுக்கு முன்னால இருக்கிற சாதன சதுஷ்டி வந்து ஆபாத்தமா அபரிபூர்ணமா இருக்கான் பூர்ணமா இல்லாச பண்ணின பிறகு அந்த ஞான இல்லையா அதனாலதான் பிரம்ம ஜிக்யாசாய பிரம்ம ஜிக்யாசும் ஞாத்தும் போட்டுக்க அங்க ஊர்தி இருக்க ரொம்ப சூக் கவனிக்கணும் என்ன தர்ம ஜிக்யாசா பிரம்ம ஜிக் ஊர்து சம்பத்தி ஆசியம் அதான் கீதையில பாக்கிறோம் லட்சணத்துல பகவான் திரும்பவும் தமாதிங்களை எல்லாம் சொல்றாரு அனந்த நிக்கப்பிரதானே பிரதானே சொல்லி இருக்கு இந்த ரெண்டே பிரிச்சே காப்பாங்க சாஸ்திரத்துல கூட தெரிஞ்சுக்கிறதும் தெரிஞ்சுட்டு இருக்கிறதும் நிஷ்டையாக இருக்கும் चे। चे। धर्म जिज्ञास सत्सु, शक्यते, न இது மாறாக इल्लै, இது இருந்தாத்தான் பண்ண முடியும் அப்புறம் பிரம்ம விசாரம் பண்ணின உடனே பூர்ணமாயிடுவோம் பூர்ணமாயிடும் அதாவது அது விசாரம் பண்ணிட்டே இருக்கிறதுனால ரொம்ப நாள் சொல்றதுனால விசாரம் பண்ணிட்டு இருக்கிறதுனால அந்த அப்பாத்தமா இருக்கு மேலெழுந்த வாரியா இருந்தது இந்த பாடர்ல என்ன சொல்றது மடத்து கூட வரணும் என்ன ஏதுன்னு தெரியாது ஏதோ கொஞ்சம் ஆன்மீகத்துல ஈடுபாடு இருக்கு ஆன்மீகத்தில் முழு ஈடுபாடு உள்ளவராக இருக்க வேண்டும் போட்டிருக்கோம் ஏன்னா உள்ளே புகுந்து கரண்டி விட்டாத்த எடுத்து பார்க்க முடியும் மனசுக்குள்ள எவ்வளவு தூரத்துக்கு ஈடுபாடு இருக்குன்னு கண்டா குடி கண்டா பிடிக்க நம்ம போடுறோம் உனக்கு எவ்வளவு வருவான் வந்த பிறகுதான் அவனுக்கே தெரியும் நமக்கு உருசா இல்ல இருக்குறேன் வந்தது பிறகுதானே தெரியும் இவ்வளவு ஈடுபாடுமா இவ்வளவு ஈடுபாடு நமக்கு இல்லப்போம் முடியாது அப்படின்னு சொல்லி அதுல வந்து ஈடுபாடுல அளவெல்லாம் இருக்கு நம்ம ஈடுபாட்டோட அளவ நம்ம ஒரு மாதிரி வச்சுருக்கோம் இன்னும் வேற யாராவது ஒரு சுவாமி இருந்தாலும் சொல்ற இதெல்லாம் போறாது இன்னும் போகணும் அப்படின்னு சொன்னாலும் ஈடுபாட்டோட அளவ நிர்ணயம் செய்வது யா அவங்க அவங்களுக்கு புரிஞ்சுக்கே விபரியையே நிபரிய முடியாதுன்னு சொல்லணும் நிறைய சொல்லலாம் என்ன அர்த்தம் ஜலுத்தி ஆனந்தரியம் உற்பதுஷா அப்ப அது அர்த்தம் அது அர்த்தம் மூடி அக कर्मचितो ேற்றேயோ புணியஜி த تَثَا بْرَمْحَ مِجْنَانَ دَبِي پَرَمْ پُرُشَارْتْحَمْ دَرْشَيَتِي بِرَمْحَ وِدَاپْنُوْتِ پَرَمْ إِتْيَادِي دَسْمَادْيَ ثُوْكَي سَادْحَنَ سَمْتْيَنَنْتَرَمْ بِرَمْحَ جِجْنَسَا كَرْتَوْيَا அத சிறகு உண்டுமனை பத்தி சொல்ல அத சார்ஸ்மாக வேத அக்ீனாம் அனித்யபலதாம் தரிசயத்தி உன்னாடி அடகாங்கிறது முன்னால போட்டு அத்தகாங்கிறது முன்னால போட்டு அசாங்கிறது பின்னாடி போட்டு கர்மத்தினால் மோக்ஷம் அடைய முடியாததினால் சாதன சதுர்டய சம்பத்தியை அடைந்த பிறகு கர்மத்தை துறந்து விட்டு என பிரம்ம விசாரம் செய்ய வேண்டும் அப்ப இங்க என்ன அர்த்தம்னா எஸ்மாத்து ஹேதோகோ எஸ்மாத் ஹேதோகோ வேதகா ஏவ அக்னிஹோத்தீனா கத்தவாத் ஆஹ் எல்லா வேத அஹோலதம் த தஸ்மாத்து சாதன சம்பத்தரம் பிரச்சு இந்த வாக்கியம் வேணும் என்ன பண்றது வேத வேதத்தை எவ்வளவு சொல்றதுப்பா ஸ்ருதி சொல்றது நானா சொல்றேன் நீ சொல்ற உங்க தாதா சொல்ற ஸ்ருதி சொல்றது ரிஷிகளுடைய வாக்கியங்கள்லாம் சொல்றது அக்னிஹோத்ராதினாம் ஸ்ரேயசாதனா நாம் அக்னிஹோத்ராதினாம் சங்கராஜ வாக்கியத்தை கவனிக்கும் கர்மகண்டத்தை நிந்தியா பண்ற சாதனம் சொல்லக்கூடியதெல்லாம் அதுதரே என்ன மந்திரத்தான் ஆகையினாலேயனான கர்மானம் சொல்றது है, है, है। अनित्य அஷ்டவரம் அபிநந்தி மூட முழு மூட இந்த மாதிரி மூடம் இல்லை வேதாந்த ஜானம் தெரியாத மூட ஆகையினால வந்து வழக்கமான லோக்கல் சாதாரண மூடல்கள் அவன் அதர்மத்தை வேதாந்த படிச்சுட்டு என்ன சொல்றோம் எல்லாம் ஏகத்துவம் சொல்றோம் அவன் வந்து அநேகத்து சொல்லிட்டு தர்மாவை பண்ணிட்டு இருக்கிற மூடன் கர்மாவே பண்ணாத அதர்ம மூடனுக்கு இவனுக்கு ரொம்ப வித்தியாசம் இருக்கு அந்த மூடல்களை பார்க்கும் பொழுது இவன் விவேகி அறிவாளி வேதாந்திகளை பார்க்கிற போது என்ன தெரிகிறது அறிவாளி ஒரு கோணத்தில் இருந்து பார்க்கும் பொழுது அறிவாளி வந்து அதர்மத்தை அனுஷ்டிப்பவர்கள் கோணத்திலிருந்து பார்க்கிற அறிவாளி வேதாந்தனுடைய கோணத்தில பார்க்கிற போது இவங்க எப்படிப்பட்டவங்க என்ன ஆளுக்கு வித்தியாசம் அல்ல வேதத்திலே இப்படி சொல்லி இருக்குன்னு சொல்லி வேதாந்த படிச்சோம்னா முட்டாடு முட்டாடலாம் முட்டாளாயிடும் சொல்லுது யாரு சொல்லும் அவன் நம்மளை பார்த்து முட்டாடுகிறான் யாரு கர்மகாண்டி பெரும்பாலும் கர்மகாண்டி வந்து முட்டாடுக்கணும் எப்படின்னா வந்து ஒண்ணுமே இல்லா இல்லாததை பிடிச்சுன்னு பேசிட்டு நான் பாட வெறும் ஸ்திதி வார்த்தை அதை பிடிச்சுட்டு பிரம்மன் சொல்லிட்டு இருந்தான் நிர்பணமாக பிரம்மன் அது ஒண்ணு முடியும் ஈஸ்வரன் கிடையாது பிரம்மன் கிடையாது கர்மாவுக்கு மேல என்ன இருக்கு கர்மாவுக்கு என்ன சக்தி இருந்து தெரியல பாருங்க நம்ம என்ன சொல்றோம் கர்மாவோட சக்தி இன்னும் செய்ய மாட்டேங்குது தேவானாம் பசு அவங்கெல்லாம் வந்து தேவ பசுவான் மாமன் கொடுத்துட்டே இருக்காங்க அடிக்கடி அக்ரேஸ்வா சோமேஸ்வ நம்ம பாஷம் அதனால வந்து அவன் கொடுத்து விடுவானா மாமூல் விட்டுவான கிடையாது சன்னோ பகத்வரி அம்மா சன்ன இந்து இனிமே மாமூல் என்ன திட்டு நான் பெரிய லெவலுக்கு போறேன் கழிச்சு நீ தானு ஒன்னா போறோம் அதனால மரியாதையை நமஸ்காரம் பண்ணிட்டு போறதுனால விட்டு சொல்லிட்டு சொல்லாம போனா தான் சண்டைக்கு போவோம் சண்டைக்கு போய்டுவான் சொல்லிட்டு போனா சரி சொல்லிட்டு சொல்லாம போனான் அதிகமாக என்ன பண்ணுற ஒண்ணும் பண்ணுங்க இங்க தேவங்களுக்கு முடியுமா இவனாவது பிரம்மஜானாவது அடைஞ்சுருது அது விடுறது இல்லை ஒரு வழி பார்த்துட்டோம் விஸ்வாமித்திரே நம்ம ஒரு வழி பார்த்திருக்கோம் இவன் தான் என்ன அப்படின்னு சொல்லி பண்றோம் அதுக்காக வந்து சன்மிகம் எத்தனை நமஸ்காரம் நான் பண்றேன் ஆனா அவன் பண்ண மாட்டேன் விசாரம் பண்றது நல்லது புரிஞ்சு பண்ண மாட்டேன் தஸ்மாத் எஸ் மாத்து வேதா ஏவோத்திராதீனாம் அனைச்ச பலதாம் திருஷேதி Kristin,いい πα 54 Daryushalin shuma seeing Commons under th economies incción withettes. Lucaric y cuarto, versch дуже DVD, spun Dream amoe va индra punnyacito. Do Aubainown Chip erики, dignitasiche dasvan-가는-g heinoushisattva- hac divisions, sulla fav Position that you ground-g choses tendcent. Aufタrent this Kurma situs je41 van au enseit College��. நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணம் பூமி பேங்க் பேலன்ஸு இது எல்லாமே இதுவே அழிஞ்சு போயிட்டு இருக்கும் அதே மாதிரி இங்கிருந்து கஷ்டப்பட்டு பூஜை பண்ணி ஹோமம் பண்ணி எல்லாம் பண்ணி புண்ணியெல்லாம் நிறைய சேர்த்து வச்சிருக்கேன் போனதுக்கு பிறகு இப்பவே ரெடி இல்லாமல் அங்கே கூட எனக்கு காடெல்லாம் வந்துடுத்து உன்னோட ஃப்ளாட்லாம் ரெடி ஆமா ஃபிளாட்லாம் ரெடி நம்மளாம் சொல்றது எல்லாம் வர்ணனை பண்ணுறது கதை விடது சாஸ்திரத்தை வச்சுன்னு கதை விடது அதெல்லாம் வந்து சொல்றது அங்கெல்லாம் ரெடியா இருக்கு ம தர்ம ராஜா இருக்காடும் சங்கல் சொல்ல இப்ப வந்து குளிச்சதுக்கு அதை இப்பவே பண்ணிடு பகவான் என்ன அப்ப உடனே ஆயிடும் சினிமா வருங்க பரதேசி மாதிரி திடீர்னு பார்த்தா அப்படியே மோட்சத்தடே நான கடைக்கிழஃம் நித்தியம்னோர பரம் புருஷார்த்தம் தரிசிபலம் சொல்லிட்டீங்க வேற எதா இருந்தாலும் தரிசயத்து நித்தியபலனி பரம் இத்தியாதி ஆகையினால சாதன சதுஷ்டய சம்பத்தி அனந்தரம் பிரம்மஜிஜாசா கர்த்தவியா இது எதுக்காக சொன்னா நான் கர்ம ஏவ கர்த்தவியம் பிரம்மஜிஜாசா நான் கர்த்தவியா யாவத்ஜீவம் அக்னிஹோத்திரம் ஜிஹோதி அந்த கர்மாவுக்கு அனித்யபருட சொல்லிருக்கு அதனால அதை விட்டுட்டு இதெல்லாம் என்ன அர்த்தம் அத்தா சந்நியாசம் கிருத்வா பரீட்சான் கர்மஜிதான் பிராமணம் நிர்வேதமாயா கர்மபலன் அனித்தியமாக இருப்பதால் பிரம்ம ஜான பலன் நித்தியமாக சொல்லப்பட்டு இருப்பதால் சாதன திருஷ்டைய சம்பத்திக்கு பிறகு பிரம்ம விசாரம் தான் செய்ய வேண்டும் சாதன சதுஷ்டி இல்லை என்றால் தர்ம விசாரம் செய் தர்மத்தை அனுஷ்டானம் செய் சாதன சதுஷ்டி ஏற்பட்ட பிறகு பிரம்ம விசாரத்தில்தான் உனக்கு அதிகாரம் தர்ம விசாரத்திலோ தர்மானுஷ்டானத்திலோ உனக்கு அதிகாரம் இல்லை சர்வ தர்மான் பரித்தான என்ன அர்த்தம்னா ாத்தியம் புருஷ பிரவசரா निर्माण मोहादित संघ दोषाब्जात्म नित्यादि निवृत्तकामा तंदये विमुक्ता सुखदुःखसंज्ञे व्यच्छन्द्य मूढा पदं अव्ययंतत ना परिमाण कि तत परिमाणकणனா என்ன अन्वेषण अन्वेषणனா என்ன அர்த்தம் વિચાર વિચારஹனன் அர்த்தம் வித் ব্রহ্ম జిజ్ఞாச அர்த்தம் ஜன் அ விாரம் பிரம்ம ஜிக்யாசா பிரம்மனஹா விக்கிரவாக்கியம் பிரம்மனஹா ஜிக்யாசா பிரம்ம ஜிக்யாசா பிரம்மனை பற்றியாசை அர்த்தம் இருக்கு பிரம்மங்கிற சப்தத்துக்கு எத்தனை அர்த்தம் இருக்கு பிரம்மனா சதுர்முக பிரம்மனுக்கு பிரம்மான்னு அர்த்தம் இருக்கு பிரம்ம சப்தம் தான் அனுக்கும் வேதத்துக்கு பிரம்மான்னு பேரு வேதத்தை சொல்ற பிராமணனுக்கு பிரம்மனு பேரு ஆஹ் என்னால பிரம்மசப்தத்துக்கு என்ன அர்த்தம்னா சொல்ற பிரம்மச்ச பக்யமானம் பக்யமான லக்ஷணம் ஜென்மாத்தியசியா இது ஜென்மாத்தியசியான்னு சொல்லி எந்த ஒரு பரபிரம்மனை வந்து ஸ்ருதி சொல்லி இருக்கோ அந்த பிரம்மனைத்தான் விசாரம் பண்றோம் அத்த ஏவனா பிரம்மசப்தாத்தியாதி அர்த்தாந்தரம் ஆசங்கித்தவ்யம் பிரம்மசப்து ஜாதி எல்லாம் கிடையாதுங்க பிராமண ஜாத்தியை பத்தி விசாரம் இல்லை ஜத்தியாதி பிராமணும் போட்டு கொடுங்க வச்சிருக்கவங்க தான் பிராமணன் பிராமண சப்தத்துக்கு என்ன அர்த்தம்னா ஒழுங்கா பிராமண ஜாத்தியில பிறந்திருந்தா கூட ஒழுங்கா அந்த அனுஷ்டானங்களை பண்ணி ஆச்சாரசீலனா இருந்து எல்லாம் பண்ணினா தான் ஒழு அவ ஜி அர்த்தரம்ரபிர யம்மே எடுத்துக்கே விடாதோஜா பிராமணனை பற்றிய விசாரம் எங்கே பிராமணன் பற்றிய விசாரம் அப்புறம் வந்து என்னென்ன என்னென்ன வேதம் என்றால் என்ன என்ன என்று ஆராய்ச்சி பண்ணுவோம் வேத புஸ்தம் நாட்களை சரஸ்வதி வச்சிருக்க அந்த விசாரம் அதனால நம்ம கீதையிலே பார்த்திருக்கோம் கர்ம பிரம்மோதவம் வித்தி பிரம்மா சமோதவம் சர்வகதம் பிரம்ம நித்தியம் என்ன அந்த இடத்துல பிரம்ம சப்தத்துக்கு அர்த்தம் வந்து மாயா பிரம்மங்கிற அர்த்தத்து மாயான் அர்த்தம் அங்க மாயான் ஒரு இடத்துல ஒரு இடத்துல வேதம் அர்த்தம் இருக்கு இன்னும் எத்தனை அர்த்தம் இருக்கல அப்புறம் சகுணம் பிரம்ம நிர்புணம் பிரம்ம அதுவே नाइप दे दे ना ओम ईश्वर गुरु रात्रे मूर्ति भेद विभागि व्योमेहा दक्षिण नम ओम शांति शांति हि